ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் யுகதர்மாஹா அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே ஒரு பகுதி அதை விரிவாக பார்த்துன்னு வரும் பராசரர் என்கிற மகர்ஷி இந்த கலியில் என்னென்னெல்லாம் நடக்கும் அந்த நடக்கக்கூடியதான அதர்மங்களிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் என்கிற வழியை காண்பிக்கிறார் அப்படி வரிசையாக சொல்லி கொண்டு வர்ற பொழுது தேவதாச்ச கலவு சர்வாக சர்வ சர்வஸ் சாசிரம தர்மோயாபிருச்சிதை அனுஷ்டானேர் அனுஷ்டிதா தேவதார்ச்சனம் என்பது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலும் பஞ்சாயத்தன பூஜை என்பது கட்டாயம் இருக்கணும் பஞ்சாயதன பூஜைன்னு அதாவது பரமேஸ்வரன் ஆதித்யம் அம்பிகா விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் அப்படின்னு இந்த அஞ்சு தேவதைகளை நாம் தினமும் ஆராதிக்கணும் சூரியன் அம்பாள் மகாவிஷ்ணு ம மகாகணபதி பரமேஸ்வரன் இந்த ஐந்து பேர்களை அந்த பரமேஸ்வரனும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக ஆராதிக்கணும் மடியிலே சுப்பிரமணிய சுவாமியை வைத்துண்டு உட்கார்ந்துருக்கார் பரமேஸ்வரர் அப்படி தியானம் செய்து கொண்டு இந்த பஞ்சாயத்தன பூஜையை நாம் தினமும் செய்யணும் ஒவ்வொருவருடைய வீடும் கோவிலாக இருக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தேஹோ ஜீவால ஜப்ரோக்தா ஜீவோ தேக்சனாதனஹா அப்படின்னு புராணம் ஆரம்பித்து காண்பிக்கிறது ஒவ்வொருவருடைய வீடும் கோவிலாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டை கோவிலாக கட்டணும்னு அர்த்தம் இல்லை வாசலில் வேத நடக்கணும் கூடத்தில் சிவபூஜை நடக்கணும் சமையலறையில் வருபவர்களுக்கு சாப்பாடு போடணும் பின்புறம் பசுமாடு கட்டியிருக்கணும் இப்படி இருக்கக்கூடியதான வீடு தான் கோவிலாக உள்ள வீடு அப்படி எந்த வீடு இருக்கோ அங்கே கலிபுருஷன் புகரமாட்டான் களி நுழையாத வீடு அதுதான் அதெல்லாம் குறைஞ்சி போகத்தான் இதெல்லாம் நம் வீட்டில் விட்டு போகத்தான் கோவிலை தேடிக்கொண்டு போகிறோம் கோவிலில் இதுதானே நடக்கிறது வேத நடக்கிறது தேவதா பூஜை நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது கோசாலை இருக்குது இவைகளெல்லாம் கோவிலில் இருக்குதுன்னு நாம் கோவில்களை தேடிண்டு போகிறோம் கோவில்களும் இன்றைய நாளில் பூட்டி கிடக்கு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுறது அப்படின்னா நீ வர வேண்டிய இடம் கோவில் இல்லைப்பா நீ இருக்க வேண்டிய வீடே கோவிலாக இருக்கணும் என்கிற தர்மத்தை தான் காட்டுறது இந்த காலம் அதை தான் மகரிஷியும் காண்பிக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பஞ்சாயத்தன பூஜை என்பது இருக்கணும் அந்த பஞ்சாயத்தன பூஜையும் இருக்கணும் விக்கிரகங்களை வாங்கி வச்சுண்டு பூஜை என்பது கோவில்களில் தான் செய்யலாமே தவிர வீடுகளில் விக்கிரகங்களை வாங்கி வச்சுக்கக்கூடாது ஏன்னா விக்கிரகாராதனம் என்பதை நம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கலை விக்கிரகாராதனம் கிடையாது அரூப்பமாகத்தான் நாம் தேவதைகளை பூஜிக்கணும் இந்த பஞ்சாயதன பூஜை பிராச்சீனமாக வச்சிருக்கிறவர்களுடைய வீட்டில் பார்த்தால் தெரியும் கிரகங்களில் பார்த்தால் லிங்காக்காரமாக பரமேஸ்வரன் அல்லது பானாகாரமாக பரமேஸ்வரன் இருப்பார் சால கிராமமாக சோனபத்ரம் என்கிற ஒரு விதமான கல்லில் தான் மகாகணபதி இருக்கார் ஸ்பட்டிகம் என்கிற கல்லில் சூரியன் இருக்கார் என்று சொல்லப்படுற ஒரு கல்லில் அம்பாள் அதெல்லாம் விக்கிரகமாக இருக்காது அரூபமாகத்தான் அந்த தேவதைகள் இருக்கும் அதை நாம் பஞ்சாயத்தன பூஜை என்று சொல்கிறோம் அது மாதிரி தேவதைகளை தான் ஆராதிக்கணும் விக்கிரகமாக பரமேஸ்வரனை வச்சுட்டுருக்கிறதோ விக்கிரகமாக அம்பாளை வாங்கி வச்சுருக்கிறதோ விக்கிரகமாக மகாவிஷ்ணுவை வாங்கி வச்சுக்கிறதோ பொறுப்பு மிகவும் அதிகம் ஏன்னா அந்த விக்கிரகம் எந்த அளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு நிவேதனம் செய்ய வேண்டியது முக்கியம் அது கோவில்களில் தான் சாத்தியம் கோவில்களில் அன்னத்தை வடித்து கொண்டு வந்து குவியலாக கொட்டி நிவேதனம் பண்ணணும் அது மாதிரி வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தால் அந்த விக்கிரகம் என்ன உயரம் இருக்கோ அரை உயரம் இருக்குன்னா அந்த சாப்பாடை வடித்து கொண்டு வந்து இலை போட்டோ அந்த சாப்பாட்டை கொட்டணும் கொட்டி அந்த விக்கிரகத்தினுடைய அளவு வரும்படியாக வச்சு நிவேதனம் பண்ணணும் அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு அப்படி செய்ய வி நம் வீட்டில் உள்ள சொத்துக்களை பகவான் தானாகவே எடுத்து நுடுவர் என்கிற பொறுப்பு இருப்பதனாலே தான் நமக்கு விக்கிரகாராதனத்தை காண்பிக்கலை நாம் கோவில்களில் தான் விக்கிரகாராதனத்தை பார்க்க முடியும் வீட்டில் சின்ன சின்ன சுவாமி ரூபமாக வச்சுண்டு அந்த பஞ்சாயத்தன பூஜையை செய்யணும் நமக்குன்னு உள்ள ஆச்சாரப்படி செய்யணும் இந்த நாளில் நிறையா தேவதைகளுடைய படங்கள் நிறையா வருது கேலண்டரில் வருது கல்யாண பத்திரிகையில் வச்சு கொடுக்குறா நிறையா தேவதைகளுடைய படங்கள் எல்லாம் வருது அனைத்தையும் நாம் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கிறோம் அத்தனை தேவதைகளுக்கும் நைவேத்தியம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த அளவுக்கு நிவேதனம் பண்ணணும் அம்பாலாக இருந்தால் சித்ரான்னம் பண்ணணும் மகாகணபதியாக இருந்தால் திதிப்பு பண்ணணும் பரமேஸ்வரனாக இருந்தால் சுத்தான்னம் நிவேதனம் பண்ணணும் சூரியனாக இருந்தால் தேங்காய் உடைச்சு நேவேத்தியம் பண்ணணும் மகாவிஷ்ணுவாக இருந்தால் பழங்கள் வாங்கி வச்சு நிவேதனம் பண்ணணும் இவ்வளவையும் நாம் தினமும் செய்யும் பட்சத்தில் சுவாமியனுடைய படத்தை வாங்கி வச்சுக்கலாம் அப்படியே சுவாமியனுடைய படங்களை வாங்கி வச்சுக்கிறது மாத்திரமே போராது அதெல்லாம் பொறுப்பு அதிகம் அப்படிங்கிறதுனாலே சாமியினுடைய படங்கள் எல்லாம் எடுத்து மாட்டி வைக்கக்கூடாது அதையெல்லாம் சுற்றி இங்கேயாவது கோவில்கள்லேயே கொண்டு போய் கொடுத்துடணும் அல்லது நதியிலே பிரவாகம் வர்ற பொழுது பிரவாகத்தில் விட்டுடணும் ஏன்னா அந்த சுவாமியெல்லாம் நாம் வீட்டில் வச்சுருந்தால் ஆற்றில் வச்சிருந்தால் பொறுப்பு ஜாஸ்தி அதே போல் பகலில் ஆராதிக்க வேண்டிய தேவதைகள்னு இருக்கா மத்தியான காலத்தில் ஆராதிக்க வேண்டிய தேவதைகள் இருக்கா சாயங்காலத்துல ஆராதிக்க வேண்டிய தெய்வங்கள் இருக்கு ராத்திரி காலத்துல வேண்டிய தெய்வங்கள் அந்தந்த காலத்துல அந்தந்த தெய்வங்களை ஆராதிக்கணும் அன்றை ஒவ்வொரு நாளும் காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி வரையிலும் பூஜை செய்ய தயாராக இருப்பவர்கள் சுவாமி படத்தை வாங்கி வச்சுக்கலாமே தவிர மற்றவர்கள் சுவாமி படத்தை வாங்கி மாட்டி வைக்கப்படாது ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது கூடாது நம் முன்னோர்கள் அதை நமக்கு காண்பிக்கல்ல நம் முன்னோர்கள் எல்லா சுவாமியினுடைய படத்தையும் வாங்கி வச்சாலா இல்லை தஞ்சாவூர் படம் ஒன்றே ஒன்று இருக்கும் ஆற்றுல ராமனுடைய படம் இருக்கும் அந்த ஒரு படத்துக்கு பூஜை பண்ணுறது அந்த படத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்தன பூஜை பண்ணுறது என்பதுதான் பிராச்சீனமான வழக்கம் அதை தான் நாம் பின்தொடரணும் பெரிய பெரிய தெய்வங்களுடைய விக்கிர விக்கிரகங்கள் தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் வாங்கி வைப்பது என்பது தவறாக போயிடும் அப்படி செய்யக்கூடாது நாம் அபராதப்பட்டுடுவோம் அந்த தெய்வங்கள் விஷயத்தில் நாம் அபராதப்பட்டுடுவோம் ஆகையினாலே சாமியினுடைய பட்டங்கள் எல்லாம் விதவிதமாக வாங்கி வைக்கிறது என்பது கூடாது அரூபமாக தான் தேவதாச்சனம் தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோ செய்யணும் விக்கிரகமாக நாம் வாங்கி வச்சுட்டு செய்யும் பொழுது அதற்கான ஆச்சாரம் நமக்கு தேவை அதற்கான பூஜை முறை நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் அதற்கான மந்திர ஸ்வீகரணம் வேணும் அந்தந்த மந்த் அந்தந்த தெய்வங்களை ஆராதிப்பதற்கான மந்திரங்களை நாம் ஒரு குருவனிடத்தில் உபதேசம் வாங்கி கொண்டு அந்த விக்கிரகங்களை பூஜை அதெல்லாம் இந்நாளில் நமக்கு தெரியாத காரணத்தினாலே பெரிய பெரிய விக்கிரகங்களை வாங்கி வச்சுக்கிறோம் வாரத் முடிந்தால் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் அல்லது வருடத்திற்கு ஒரு நாள்னு நாம் பூஜை பண்ணுறோம் அதெல்லாம் மிகவும் அபராதமான செயலாக போயிடும் ஆகையினாலே விக்கிரகங்கள் இருந்தால் அதை கோவில்களில் கொண்டு போய் கொடுத்துடணும் அரூபமாக நாம் பஞ்சாயத்தன பூஜையை வச்சுன்னு செய்வது தான் பிராச்சீனமான முறை அப்படி செய்யக்கூடியதான குடும்பங்கள் செழிப்பாக இருப்பதை என்றும் நாம் பார்க்க முடியும் ஆகையினாலே அதையெல்லாம் முறைப்படி செய்ய கற்றுக்கணும் அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்வது என்பது கூடாது வித்தேன பவிதா பும்சாம் சொல்பே நாடிய மதக்கலவு பணத்திலே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கலியினுடைய தோஷத்தினாலே புருஷர்களுக்கு ஆகையினாலே சொல்பமாக பணம் சேர்த்தாலும் கூட அந்த பணத்தை என்ன செய்யலாம் அந்த பணத்தை எப்படி உபயோகிக்கலாம் அந்த பணத்தை எங்கே சேமிக்கலாம் அப்படின்னு இந்த திரவியத் திரவியம் விஷயமான ஈடுபாடு புருஷர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கலியனுடைய தோஷத்தினாலே என்று சொல்கிறார் பராசரர் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்